புவி வெப்பமாயமாதலுங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தலைப்பாக இருக்குது அதாவது பூமி வந்து அணு ஆயுதங்களால் அழியுதோ இல்லையோ எதாலையும் அழியுதோ இல்லையோ பிளாஸ்டிக்கால் அழியுதோ இல்லையோ அணு உலை கழிவுகளால் அழியுதோ இல்லையோ பெரிய ஒரு மக்கள் தொகையால் அழியுதோ இல்லையோ நீர் இல்லாமல் அழியுதோ இல்லையோ நீர் இல்லாட்டினா பூமி மூணாவது உலக பிறையே நீருக்காக தான் வருங்கிறாங்க பூமி வெப்பம் மாறுறதுனால கண்டிப்பாக பூமியில் எந்த உயிரினமும் இல்லாமல் அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளோட மிகப்பெரிய அச்சம் இன்றைக்கி இன்றைக்கி விஞ்ஞானிகள் ரொம்ப பெருசாக அஞ்சுருது அணு உலை கழிவுகள் பிளாஸ்டிக் அதிகரித்து வரும் பிளாஸ்டிக்கு பருவநிலை மாற்றங்கள் இது எல்லாத்தையும் விட நீர்ப்பஞ்சத்தை விட அவங்க ரொம்ப பயப்படுறது வந்து பூமியினுடைய வெப்பம்தான் பூமியினுடைய வெப்பம் வந்து நாளுக்கு வந்து கொதிக்குது கிட்டத்தட்ட பல ஆயிரம் பல ஆயிரம் உயிரினங்கள் வந்து பூமியில் இல்லாமலே போயிட்டு ஏன்னா பூமி வந்து உயிர் வாழ்கின்ற ஒரு தன்மையிலேருந்து விளக்கிட்டு உயிர்கள் வாழ்க உயிர்கள் வாழ்கின்ற ஒரு கோளுங்கிற இடத்துலேருந்து மாறி வெளியில் வந்துட்டு பூமி அழிய போகுது இதில் இருந்து காப்பாற்ற வழியே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான இன்னொ அச்சமாக இருக்குது எந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி உலகத்தில் இதுக்கு தீர்வே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான அச்சமாக இருக்குது இதுக்கு தீர்வு வந்து உண்மையில் நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க அதை செஞ்சு வச்சுருந்தாங்க அதனால பூமி வெப்பமாக ஆகாமலே இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோ வழியாக செஞ்சு வச்சுருந்தாங்க அதை பற்றி நம்ம சிந்திக்கவே இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு ஐம்பது ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த புவி வெப்பமயமாங்கிற தலைப்பே இல்லை பாருங்கள் அப்போல்லாம் இல்லவே இல்லை அப்போல்லாம் பூமி சூடாகிட்டுருந்தேன் யாரும் சொல்லவும்ல அப்பவும் விஞ்ஞானமெலாம் இருந்தது விஞ்ஞானிகள்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போதான் அந்த அதி தீவிரமான வந்து பூமி சந்திக்குது அதாவது இந்த வருஷம் சந்தித்த வயல் மாதிரி அடுத்த வருஷம் இல்லை ஓன வருடமே வந்து பதினஞ்சு மாவட்டங்களில் வீட்டை விட்டு மக்கள் வெளியில் வரவழாம்னு தமிழ்நாட்டிலே அறிவிப்பு கொடுத்து அரசாங்கமே இந்த வருஷம் அதை விட ரொம்ப கொடுமை இதுவரையில் இல்லாத அளவுக்கு வெப்பத்தை இந்த வருஷம் மக்கள் சந்திச்சிருக்காங்க இது உலகம் பூராவுமே நடக்குது இதனால தான் பனிமலைகள்லாம் உருகுது அண்டார்டிகாவிலேயும் ஆர்டிக் பிரதேசத்துலேயும் கடல்களில் வந்து பனிக்கப்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பனிப்பாறையை உடைச்சிட்டு தான் கப்பலெலாம் போகும் கடலே வந்து பனியாக இருக்கும் அங்கேயே அந்த பனியெல்லாம் உருகி கடல் மட்டுமே உயரமாக போகுது அங்கெல்லாம் வந்து பனிமாலைகள் உருகுதுங்கிறது சூரியன்கிட்டேருந்து வர்ற வெப்பத்தால் பூமியினுடைய மையத்திலேருந்து எழும்புற வெப்பத்தால் அங்கெல்லாம் பனிமலைகள் வந்து உருகுது உண்மையில் பூமியினுடைய அந்த பகுதியெலாம் பனி மாதிரி அவ்வளோ குளிர்ச்சியாக உள்ள இடம் அது பூமியினுடைய மையத்தில் இருக்கிற வெப்பம் மேலும் மேலும் தான் இந்த வெப்பமயமாதல்கிற தலைப்பே உருவாயிருக்கு சூரியனை நோக்கி பூமி கொஞ்சம் கொஞ்சமாக நகருதுங்கிற இன்னொரு கருத்தும் இருக்குது விஞ்ஞானிகளோட ஆய்வில் சூரியனை நோக்கி பூமி கொஞ்சம் கொஞ்சமாக நகருது அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஒரு கூற்றும் உண்மையும் கூட அந்த உண்மையும் இருக்குது அதை ரொம்ப மோசமான நிலை என்னென்னா பூமியினுடைய மையப்பகுதியிலேருந்து எழுதுங்கிற வெப்பத்தால் மிகப்பெரிய அளவில் பூமி சூடாகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை அதனால தான் பனிமலைகள்லாம் உருகுறது காரணம் சூரியன்கிட்டேருந்து வர வெப்பத்தால் இல்லை அது காலங்காலமாக சூரியன் அதே இடத்துல தான் இருக்குது பூமியும் அதே இடத்துல தான் இருக்குது அப்பெல்லாம் சூரியனால் வெப்பம் ஏற்பட்டு இந்த பனிமலைகளோ கடல்களோ உருகலை இப்போ உருகுது கடல் மட்டும் ரொம்ப வேகமாக உயருது இதனால் மொ ஒட்டுமொத்த பூமியில் மூணு பங்கு தண்ணி ஒரு பங்கு தான் நிலம் இந்த பனிமலைகள் ஊருகி கடல் மட்டை உயர்ந்ததுன்னா இந்த பூமி கா கொஞ்சோண்டு இருக்கிற வந்து கடலுக்குள்ளேயே மூழ்கி வெறும் நீர் கோலமாகவே பூமி மாறிடுற ஆபத்து இருக்குங்கிறதும் விஞ்ஞானிகள் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சரியா இதில் இந்த வெப்பத்துக்கு சரியான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா வெப்பத்தை யாரும் அணைக்க முடியும் வெப்பத்தை யார் வந்து நீயான் ஆனான்னு போட்டி போட்டு அழிக்கிற ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டுந்தான் வெப்பத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் தண்ணி ஒன்றால் தான் முடியும் வெப்பத்தை கடத்தணுன்னாலும் தண்ணி ஒன்றால் தான் முடியும் வெப்பத்தை கடத்தணுன்னாலும் தண்ணியால் தான் முடியும் வெப்பத்தை சுத்தமாக அழிக்கவே முடியும்னாலும் தண்ணியால் தான் முடியும் வெப்பத்தை எப்போது தண்ணீர் கடத்தும் வெப்பத்தை எப்போது தண்ணீர் அழிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பானையில் அரிசியும் தண்ணியும் ஒன்றா வச்சு கலந்து அடியில் நெருப்பை வச்சு எரிக்கும்போது நெருப்பு வந்து பானையை சுட்டுவிட்டு அடுத்தது உள்ளே இருக்கிற அரிசி தண்ணி எல்லாத்தையும் சூடும் அப்போ என்ன செய்யும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிகிட்டே இருக்கும் தண்ணி சூடான பிறகு என்னாவும் நீராவியாக மாறும் நீராவியாக மாறி என்ன செய்யும் மேலே போகும் மேலே போகும்போது எப்படி போகும் வெப்பத்தோட தான் போகும் வெப்பந்தான் இந்த தண்ணியை ஆவியாக்கி மேலே தூக்கிட்டு போகுது தண்ணி தனியாக எழுந்துச்சி மேலே போகுமா எப்போல்லாம் தண்ணி குளிர்ச்சி அடையுதோ அப்போல்லாம் நீராவி குளிரிதோ அப்போல்லாம் நீராக மாறிவிடும் நீரா பாரின உடனே பூமிக்கு வந்துடும் எப்போல்லாம் தண்ணி சூடாகுதோ வெப்பம் அதை சூடாக்குதோ இந்த சூடு வெப்பம் என்ன தண்ணியை தூக்கிட்டு நீராவியை மாற்றி மேலே போயிரும் மேலே போகும்போது நீர் மேலே போகும்போது என்ன செய்யும் வெப்பத்தோடு தான் போகும் தனியாக போகாது தண்ணி எங்கேயாவது எழுந்துச்சி மேலே போகுமா தண்ணியாக மாறிச்சின்னா பூமிக்கு தான் வரும் அப்போ தண்ணி வந்து வெப்பத்தை வாங்கிக்கிட்டு வெப்பத்தோடு கலந்து மேலே போய் மேலே செல்ல செல்ல குளிர்ந்து வெப்பத்தை அங்கேயே விட்டுட்டு மீண்டும் குளிர்ந்த நீரை பூமிக்கு வந்துடும் இந்த இடத்துல வெப்ப கடத்தியாக நீர் பயன்படுகிறது வேறொரு இடத்துல வெப்பத்தை அழிக்கவே தண்ணி பயன்படும் எரிய நெருப்பில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும் வெப்பம் சுத்தமாக அழிஞ்சே போயிடும் த்துப்பானையில் தண்ணியை வச்சு கீழே நெருப்பை தனியாக வச்சு ஏரிக்கும் போது நீர் வந்து வெப்பத்தை கடத்துது அந்த நெருப்புலேயே தண்ணியை ஊற்றிங்கன்னா நீர் வெப்பத்தை அழிச்சிரும் இப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு ஆயுதமாக வெப்பத்தை கடத்துறதுக்கும் வெப்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் அந்த வெப்பத்தை வந்து அழிக்கிறதுக்குமே தேவைப்பட்டால் அழிச்சும் தீரணும் அதை அதுக்கும் கூட நீரையே பயன்படுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் இந்த நீர் பூமிக்கு எப்படி கிடைக்குதுன்னா அண்டைவெளியிலேருந்து கிடைக்குது ஸ்பேஸில் இருந்து தான் எல்லா கொள்களும் த அது அதுக்கு வேண்டியதை எடுத்துக்குதுங்கிறத திருவண்ணுவா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே எழுதிருக்கிறான் சரியா இதனால் புவி புவி வெப்பமே ஒரு சரியான தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா நீரை பூமியில் நிலை நிறுத்துறது மட்டும்தான் சரியா நன்றி